கண்ணிமிக்க சங்கையான சகோதர்களே பெரியாரங்களே இன்றைய நாள்பானுடைய மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது பிறை பெரும்பாலும் நாளை மகர்புடிய நேரத்தில் ரமபானக்குரிய பிறை தென்படக்கூடிய சாத்திய கூறுதல் கொண்டிருக்கிறது எனவே ரமபானுடன் சம்பந்தப்பட்ட சில விடயங்களை இந்த வகுப்பினூடாக பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எங்க வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ ரபமான வரவேற்றோம் எத்தனையோ ரபமானங்களை வழி அனுப்பி வைக்கிறோம் ரபமானை சந்திப்பது எங்களுக்கு புதுசல்ல முந்தியம் எத்தனையோ ரமமான சந்திக்கும் எத்தனையோ ரபமான வழி அனுப்பி வைத்தோம் சென்றவரிடம் மமான வழியனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்து அதை வலியுறுத்தி வைக்கோம் சௌபா செஞ்சோம் படிக்கைகள் செய்து கொண்டோம் பண்ணினோம் அந்த ரமமான நிகழ்வுக்கு போகக்குள்ள நாங்கள் சில விடயங்களை ப்ராமிஸ் பண்ணித்தான் அனுப்பி வைக்கோம் கொள்கைகளை நேமமாக சரிவர சொல்கிறோம் ஹராமான தொழில் வருமானம் உள்ளவங்க அதை பற்றி நாங்கள் தோபா சந்தித்தோம் மகனில்லாத அதிநதியத்தான பெண்களோட ஆண்களோட உறவுகள் இருந்திருந்தால் அந்த உறவை நிறுத்திக் கொள்ளுவோம் முற்றுப்புள்ளி வைப்போம் குடும்பத்தோட உறவு சரியில்லை ஆனால் இந்த உறவை நாங்கள் துண்டிக்க கூடாது சேருவோம் என்று சொல்லி பல வகையான உடன்படிக்கைகளை நாங்கள் செய்திருப்போம் இருபத்தேழுல கடைசி பத்து தினங்கள்ல திருநாளுடைய நாளில் கண் கலங்கிய நிலையில அழுதும் ஒப்பார் வைத்தும் பல வகையான விடயங்களை நாங்கள் முதலாவது நாங்கள் யோசிப்போம் அவைகள் அந்த நாங்கள் செஞ்சிட்டோமா எல்லாம் வியாபாரிகள் மார்ச் சப்மிட் பண்ணணும் டிபார்ட்மெண்ட் செய்ய வரமாட்டாங்க எங்களுடைய செஞ்சு நாங்களே பார்க்கணும் நான் எங்க இருக்கிறேன் எப்படி ஓடிக்கு நாளைக்கு ரமான வரவேற்க ஒரு வருஷம் காலம் எது மாசம் சரியா பதினொரு மாதம் எந்த வாழ்க்கை எப்படி கலைஞ்சது ரெண்டு விஷயமா ஒரு வருஷம் எங்க வாழ்நாள் கூடிச்சது சென்ற வருஷம் இதே நேரத்தில் வயசு நாற்பத்தி மூணுண்டா இன்றைக்கு நாற்பத்தி நாலு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுச ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் சென்ற வருஷம் இருந்துச்சு ரிமைனிங் பேலன்ஸாக இருந்துச்சு பதினெட்டு வருஷம் இப்ப அது பதினேழு இப்பேழு உலகத்துக்கு சென்ற வருஷம் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் துனியாவுக்கு சலான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மவுத்துக்குப் பிறகுள்ள வாழ்க்கைக்கு முன்னுக்காக இந்த கட்டத்தில் யோசிக்கோணும் சென்ற வருஷம் ரமவான்ல செஞ்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றோமா எத்தனை நீளம் நிறைவேற்றிக்கோ அந்த சௌபாவில் நிலையாக நிக்கிறோமா என்ன இதற்கான் கொரான் சொல்வது ஒவ்வொரு ஆத்மாவும் கொஞ்சம் இருக்கிறார்த்தே ரெண்டு வருஷம் பேசு ரெண்டு வருஷம் ஆவிய ஒன்றும் அனுப்போனுக்கு அங்கே சேவிங் பண்ணவும் சேமிக்கவும் இல்ல வரக்கூட கஷ்டப்படுற ஒன்று நடக்க போன ஜீரோட பேசுல என்ன மிச்சம் குடும்பத்தை விட்டு ரெண்டு வருஷம் திரும்பிதான் எங்க காலம் அப்படி கழியக்கூடாது علي الله நாள் குறைந்து கொண்டு நாள் உங்களை விட்டு குறைந்து கொண்டே போகும் இல்லையே மனிதர் அவர் மிகப்பெரிய மிகப்பெரியடைய மனுப்ப ஒரு புடி ஒரு ஒரு கை நிறைய நாள் முடிஞ்சிட்ட புக் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த புடியில் ஒரு பகுதி பேசுது கொஞ்சம் கொஞ்சமா போய் கொடுத்த மொபைல் போன காலையில் எட்டு மணி பார்த்தோம் எத்தனை தொண்ணூத்தி எட்டு மேல் செக் பண்ணினோம் ரெண்டு பிக்சர் டவுன்லோட் பண்ணினோம் நூறு குறையுது தெரியுமா உனக்கு அல்லா ஒரு குடி ஒரு கவலம் ஒரு அல்ல நாட்களை தந்தை கொடுத்தா அனுப்பி இருக்கிறான் அதுல ஒரு நாள் பைசா உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஒரு நாள் வரும் கையில நாட்கள் இல்ல கையில ஒன்றும் இல்ல அப்ப நீங்க முடிச்சு அப்ப நாங்க முடிச்சு மொபைல் போன் உள்ள என்ன செய்யு இருக்கு வந்தோட ரெண்டாயிடும் அந்த பாரு என்ன ஆயிடும் சிவப்பு கலர் ஆகிடும் என்ன சொல்லுது இப்ப ரீசார் பண்ணிக்கோங்க மொபைல் போன்ல பெட்டரியும் முடிச்சு தரப்பட்டுக் கொண்டே இருக்கு எப்ப தாடி பழுக்குமோ அப்படி பழுக்குமோ நிச்சம் வாழப்போறது என்ன கொஞ்சம் எப்ப முடி பழுக்குமோ அப்படம் வாழ்ந்தது நிச்சயம் வாழப் போறது கொஞ்சத்தை பேசப்படுத்திக் கொல்தும் ஒவ்வொரு ஆத்மாவும் நோக்கி வந்து நாங்க கண்ணிலிருந்து கொழும்புலேந்து கண்டிக்கு போனால் போக போக போக கொழும்பு தூரமாகுது கண்டு என்ன செய்து கிட்டவாக போக போக போக என்ன செய்யும் கொழும்பு தூரமாகுது கண்டு என்ன செய்து கிட்டவாகுது வெல்லமத்தோம் கிரிமத்துறைக்கு போனா கொழும்பு கொழும்பு கொழும்ப விட்டு தூரமாகிறோம் என்ன செய்வோம் கண்டிக்கு கிட்டம் போக்கி போயிட்டோம் இன்னும் தூரமாக விட்டோம் ஆனா கண்டி கிட்ட சுபஹான ஒவ்வொரு நாளும் நீங்க துனியாவை விட்டு நெடுங்குறீங்க ஆனா ஞாபகத்தில் மக்களை படைத்திருக்கிறார் பலஹுமா துனியாவுக்கும் பிள்ளைகள் ஆகரத்துக்கும் பிள்ளைகள் இருக்கிறது துனியாவுடைய பிள்ளைகளாக நீங்க மாறிவிட வேண்டாம் துனியாவுடைய குழந்தைகளை அகமிக்க மாறிவிட வேண்டாம் துணியாவுடைய குழந்தையாக மாறிவிட்டால் ஏமாந்து விடுவோம் ஏமாத்தூர் எல்லாரும் ஏமாத்திடுவார் கூட்டாளி மட்டுமல்ல வாப்ப மகனே மாத்துகிறாரு மனைவிய கணவனையை மாற்றுகிறாரு கணவனை மனைவியை மாற்றுவார் சுபானம் و لا تتتلقى ايه ما اتراكا فلهمى بانون رجلتك الدنيا حق اليك لانك فقولوا من ابناء اللا اخرى آخرت تقولي رقلاها مارنون اذا تنجعلم اللا بلقاه بنت جيبو اذا تنجعلم سكت سبحان الله نفل رمى اللا بلقاه بنت السلام عليكم جل رمى اللا بلقاه بنت اذا تنجعلم آخرت تقاه بنت و لا تكونوا من ابناء الدنيا துனியாவுடைய மக்களாக மாற வேண்டாம் எங்கடாத் தொழுகையும் வாழ்ற நாட்கள் அமலுக்குது கேள்வி கணக்கு இல்லை வேண்டிய கிடைக்கிறது வேண்டிய உங்களை யாரையும் யாராவது வேண்டிய கிட்ட எங்க பிரச்சனை இல்ல கொஞ்சம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் ஹராமான அதிநது எத்தான பெரும் துரு துருவி கேட்கப்படும் இல்லை பற்றி கேட்கப்படும் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய படிக்கும் அமல் செய்ய படிச்சீங்களா அல்வா நாள் நாளைய ஆளின் கொண்டும் நரகத்த ஆரம்பிப்பான் ஏன் அல்லா அல்லாத இனிம படித்தார் அல்லாவுக்காவது கேள்வி எனக்கு இல்லவா எல்லாரும் செய்தோம் எல்லாரும் கேள்வி எனக்கு இருக்குது நாளைக்கு அவைதான் நான கவ எனவே அன்புக்குரிய சென்மையான சகோதரர்களே ஒரு கடன் யோசித்து சென்ற வருஷம் சென்ற வருடம் நாங்கள் பிரபலான வழிவகுக்குள்ள செஞ்ச வாக்குறுதிகளில் நாங்கள் நிறைவேற்றி விட்டோமா நாங்கள் அதை சரியாக செஞ்சிருக்கிறோமா என்ற விஷயத்தை ஒரு கணம் செஞ்சுட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னால கொஞ்சம் நீங்க உங்கள்கிட்ட கேட்டு பார்த்துக்கோங்க நான் சரியா இல்லையா எக்ஸாம் எழுதிட்டோம் பேப்பரை கொடுக்க போறோம் யார்கிட்ட அவர் வந்து இடத்துல கலெக்ட் பண்றதுக்கு நாங்க சொல்றோம் ஒருத்த பார்த்துட்டு தரேன் பாங்களேன் நல்லதாக்கான ஒவ்வொருத்தரும் தனிமேல் யோசிப்போம் உள்ளத்துல கைய வச்சு யோசிப்போம் சென்ற வருட நிருந்தத்துக்கும் இப்படின்னு என்ன மாத்தனை பொய் பேசாத அல்லா பவானியர்களே இந்த விடயத்துல அல்லாஹ் எனக்கும் அவங்களுக்கு விளக்கத்தை கொண்டு வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகல சொன்னே தெரிவான இரண்டாவது விடயம் எப்பயுமே நாங்க பார்த்தோம் அல்லா இடத்துல கேளுபோம் யாரா நல்லவைகள் செய்ய நசீபா தெரிஞ்சோம் நல்லவைகள் செய்ய நசீபா இல்லாத ஒரு நன்மையான கர்மத்தை செய்யவும் இயலாது ஒரு பாவத்திற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் மேலாது அல்லாஹ் ஒருவருடைய துணை இல்லாது எப்பாத்த கேளுக்கும் அழுதழுது கேளுங்க சும்ப ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும் ஒரு பாவத்தை கிருப்பை கருணை இல்லாம என்னால ஒன்றும் செய்ய எங்கட வாங்கால சுபகான எங்கட கட்டித்தளத்தில் ஒன்றும் செய்யலாம் எங்கட கட்டிக்கலாம் எங்கள் உலகத்துல இல்ல சென்று படித்தவர்கள் சிறமசாலிகள் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எங்கட படிப்பால எங்க ஆற்றலால எதையும் சாதிக்கலாம் இதரத்து ரசூருமா சொல்லலா சொல்ல ரமதாந்திய மாதத்துக்கு முன்பு இருந்தே கேட்கிறாங்க மாதத்துல மறக்கத்து சிவாயாக ஷாபான்ல மறக்கத்து சிவாயாக சரீர சுகத்தோட தேக ஆரோக்கியத்தோடு ஹெல்தி லைஃபோட ரமலான போய் சேருவதற்கு நந்தி பார்க்குவாங்க கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் சென்ற வருஷம் ரமலான்ல நோம்பு முடிச்ச எத்தனையோ பேர் குடும்பத்தோடு இருந்து நல்ல சந்தோஷமாக தராவே தொழுது நோம்பு படித்து குதூகலமாக இருந்த எத்தனையோ பேர் இப்ப சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இப்ப மறிய நீக்கிறாங்க இப்ப ரெண்டு உள்ளம்னைவியலத்தை பிடிக்கும் சென்ற வருஷன் தகருக்கு நோபு தொடக்கக்குள்ள இஸ்தாவுடைய நேரத்தில் என்ற கணவன் இருந்தாரு இப்ப அவர் எங்க என்னோட இருந்தாரு இப்ப இந்த புல் எங்க சென்ற வருஷம் எத்தனையோ பேர் புவிக்குமே இல்ல எங்க புவிக்குமே சென்ற வருஷம் நோம்பு பிடிச்சாங்க எங்களோட இருக்கிறாங்க ஆனா நோய் வாய்ப்பட்ட நிலையில வைத்திய சாவிக்கிறாங்க அவங்க கேட்கிறாங்க எங்களுக்கு நோம்பு பிடிச்சே அது எப்ப வீட்டுக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோமே அல்லாட்டும் ஆரோக்கியத்தோட சந்தோஷமான நிலையில ரமலான போய் சேரக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை நசீமாக்கு என்று சொல்லி சல்லம் அறுபது நாட்களுக்கு முன்னாலே கேட்க ஆரம்பிப்பாங்க குறைஞ்ச நாங்க எங்கட உள்ளத்தால எங்களுக்கு தெரிஞ்ச மொழியால எங்களுக்கு தெரிஞ்ச பாதையால இந்த இங்கு கேட்போம் நாளை நாளைக்குள்ளேன் சொல்லப்படும் ஒரு கொஞ்ச பேருக்கு மௌத்து சரி கேள்விப்படவும் மாட்டாது ஒரு மாச காலம் இவரை காணமே மவுசுக்கு தெரியாதா அவர் அணைத்தோமே அந்த மரணம் அறிவித்தல் ஒரு நாளைக்கு எனக்கும் சொல்லப்படும் மகன் இன்னாருடைய பாப்பா இன்னார் இன்னாருடைய மாமா இன்னார் காலம் சென்று விட்டார்கள் ஜனாசால் நல்லடக்கம் செய்யப்படும் இது என்ன சொல்லப்படும் குரான் சொல்றது மவுசுக்கு மட்டும்தான் குரான் அந்த வார்த்தையை கையாண்டி எந்த வார்த்தை நோ டவுட் உறுதியான செய்தி ஒரு நாளைக்கு மக்கள் பேசிக் கொள்வாங்க சொல்லப்பள்ள எங்களுக்காக வந்து கவலைப்படக்கூடிய மக்கள் உருவாக்கி வைப்பாரா அவங்க கவலைப்பட முன்டா நாங்க நல்லது சாதித்துவோம் ஒரு மனிதன் நிம்மதி தொலாதவன் நோத்தானா அவனுக்கு முசீபத்து மக்களுக்கு நிம்மதி ஏதா அவனுக்கு இறங்குற கருத்திரைய இறங்க மாட்டேன் பூமிக்கு அவர் ஓய்வு இருப்பார் இப்போ நல்லவனாக வாழ்ந்து கஷ்டமான மேல ஆனா அவர் மௌசாகித்த அவருக்கு ஓய்வு கட்சம் அவர் அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு ஆனா பாதி மௌத்தாகித்தாரு பாதி முரு இப்ப அவனுக்கு மக்களுக்கு நிம்மதி கிடைக்கோமோ அந்த பூமியின் சந்தோஷப்படுவான் அல்லாஹு எதிராக செத்து மடிந்தான் தண்ணீர் أبدا يأتي الله ونحن نداته ويشتا الله قرآن وشترى وما بقت عليهم السماع والأرض أما نتكاهبين لبانا فومي علي الله إننا رسم هذا قلما اكتبت شرحك ننوره الموتانال بانه ملوم فومي ملوم يومئذ تحدث أخبارها نعلك إننا فومي أضرور يسايني يبسهم اليوم نفسم على أقواههم நாங்க பூட்டு போட்டுடுவோம் இந்த கைகள் பேச ஆரம்பிக்கும் உலகத்தில் உங்களை பேச வைத்த அம்மா இன்னைக்கு எங்களை பேச வைத்து விட்டான் வாய்தான் பே கட்டாயமா கட்டாயமா வாய எங்களுக்கு கட்டாயம் அட்டாயம் எதப்பட்டாய என்னட கண் பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும் ஒரு சில பிராணிகள் இருக்கிறது பார்க்கறதுக்கு இருட்டு வேணும் வெளிச்சத்தில் பார்க்கலாம் நாங்க தண்ணிக்குள்ள போனா மௌத்தாகிடுவோம் மீன் இருக்கிறது கடல்ல வாழக்கூடிய தண்ணீரை வாழக்கூடியது அது தண்ணி உள்ளுக்குத்தான் வாழும் எங்களுக்கு வாழ என்னதான் போனாலும் அது முடிஞ்சா வெளிய வளர்த்தான் வேணும் மீனிக்கு யாருவா கட்டினது வெளிச்சம் என்ன வேணும் இருட்டு வேணும் நாங்கள் வெளிச்சத்தில் வெளிச்சத்தில் முழிக்கிறோம் அவைகள் இருட்டில் முழிக்குது கை பேசும் எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் அல்லாடத்தில் அல்லாது மக்கமாக முன்னோக்குவோம் பிரபின் மக்கமாக திரும்ப அல்லாட்டாத்தான வாழ்க்கையை கேளுவோம் ஆரோக்கியமான வாழ்வை கேளுவோம் ஹனீஷ்ல வந்திருக்குது பிரபலானுடைய புறையை தென்பட்டு விட்டால் பிரபலானுடைய புரை மட்டுமல்ல பனிரண்டு மாதங்களுடைய எந்த ஒரு துறை தென்பட்டாலும் முதல் இரண்டாம் துறை மூணாம் துறை இதுக்கு சொல்றது ஒருவர் அவர் ஒரு துவா சுண்ணத்தான துவா இருக்கு இந்த துவாக்களை பாரமாக்கியோ முதலாம் இரண்டாம் மூணாம் துறை இதுக்கு சொல்றது இளம்புரை ஹிலால் என்று சொல்லுவோம் இந்த இளம்புறையை கண்டால் புதியுடைய இஸ்லாமுடைய சலாமத்துடைய துறையாக இந்த துறை எங்களுக்கு ஆக்கி வைப்பாயாக நீ விருந்த பொருந்த அமல் செய்வதற்கு துணை புரிவாயாக பாடமாக்கி இமாமலை அதுக்காரன் கிதாபில் சொல்றாங்க ஒரு ஞான துருவாக்கிட்டார் ஒரு கிடைச்சது பிறகு அஞ்சு வருடத்துக்கு அந்த நோயை புணமாக்கிட்டார் நோய்களை குணமாக்கிறான் ஆச்சரியம் இல்லாம எந்த மக்களையும் சோதிக்க மாட்டான் சில மக்களை சந்தித்து ஒரு பெண்ண அவன் சொல்ற அவரது விஷயத்தில் கண் பார்வை அறிக்கப்பட்டு விட்டது நான் தொடர்ந்தேன் கண் பார்வையோட படித்து என்ன செஞ்சேன் கிட்டத்தட்ட என்னுடைய வயது பதினேழு இருக்கும் பொழுது இந்த பார்வை குடும்ப எனக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அமெரிக்காவில் பைத்தியம் செஞ்சாங்க எனக்கு சிகிச்சை செஞ்சாங்க அங்கிருந்த பெரிய டாக்டர் எழுதி தந்துட்டாரு அந்த எழுத்து எழுத்தும் இருக்கிறது இந்த பெண்ணுடைய அவரிய வெளிச்சத்தை பார்க்கலான்னு சொல்ற சூரிய வெளிச்சத்தை இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாது என்று சொல்லி எழுதி கொடுத்துட்டா மூணு வருஷம் புகல்ல ராவு தூங்கி எலும்புறா கண் தென்படுது அப்படி பார்க்கிறான் ஒரு அல்லது ஒரு சோதனை ஒரு வேதனை எங்களை விட்டு நீங்கி விட்டது சொல்றாங்க அந்த கட்டத்தில் அல்லாவுக்காக வேண்டி ரெண்டாத்து சொல்லுங்க சுக்குரியா சுக்குருடையா சொல்லுங்க சதாத்து சுக்ரன் சொல்லிட்டு கல்லக்கூடிய ஞாபத்துக்கு லாக பெரிய ஞாபகத்துத்தான் அவனுடைய வாழ்க்கையில ரமபானுடைய மாதத்தை அடைவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது على المسلم اور مسلم کے وہو فی صحت امر وہ اور صحت لا عامیتاں இருக்க கூடி நிலையில ரமضان உரிய மாदत சந்திக்கக் கிடைக்கிறது ஹிய நிஅமத்துன் உமீமா குர்ரமாண்டமான பெரிய ஒரு நிஅமத் எனவே அந்த இதற்கும் ரெند ரக்காத்துதுது அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய் அல்லாஹ்வுக்கு போறோம் لا ஹவுல வலா குவத்த ইল্লা বিল্লাহ என்று சொல்லி என்ன செய்ங்கோ அல்லாவுக்கு நன்றி கொடுத்து இதே போல ஹரீஷ் திறந்திருக்கிறது விட்டா சன் அல்லாஹுல்லம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க மக்களை கூப்பிட்டு வச்சு பயான் செய்வாங்க மாதம் வந்து ஒரு மறக்கட்டான மாதம் ஒரு ஒரு அந்த மாதத்துல சுரக்கத்திலே கதவுகள் திறக்கப்படுகிறது அந்த மாதத்துல நரகத்திலேயே கதவுகள் மூடப்படுகிறது என்று சொல்லி சந்தம்மா சொல்லம் நமது மாதம் வந்துட்டாக்கத்தை பத்தியும் பத்தி காரம்கோதர்களே இதில் வாலிபர்கள இந்த விடயத்தில் கருத்துமபானுடைய மாதத்தை அடைந்தோம் யாரு தன்னுடைய பாவத்துக்க பாவங்களை பாவங்களை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள பாவங்களை தீக்கரை ஆக்கிக் கொள்ள யாரு முனையவில்லையோ முயற்சிக்கவில்லையோ யாருக்கு நசீமாகவில்லையோ அவன் நாசமாக சேத்தான கட்டி வச்சுட்டு நரகத்துடைய கதவை மூடிட்டு சுவர்க்கத்துடைய கதவை திறந்துட்டு வாங்கப்பா வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு அப்படியும் நாங்க போக இல்லண்டா சொன்னாங்க சொந்தம் மாகோ செல்லமுக்கு இஸ்லாத்துலாம் நான் பதுவா செய்றேன் நீங்க ஆமை செல்லுந்தோ அல்லா என்னே புகழே மன்னிப்பானாக அந்த பதுவாவுக்கு பாதுகாப்பான ஒரு சீசன் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்ல ஒரு இருக்கிற மாதம் ஒரு ஒரு நாங்க இந்த ட்ரைனிங் எந்த மதிவில்லை அதே போல தான் இரண்டாவது அல்லாஹ் எங்க எல்லருக்கும் அந்த பாக்கியத்தில் சீபாகுவானாக வயோதிபம் அடைந்த உமா வாப்பா இருவர் அல்லது இருவரின் ஒருவரை அடைந்து அவர்களின் ஊடாக யாருக்கு சுவர்க்கம் கிடைக்கவில்லையோ அவனும் நாசமாகட்டும் ரமவானுடைய மாலத்தை போலத்தான் உண்மை வாப்பட வழியால சனல்ல சுவர்க்க போறது யாரு சனல்ல சொல்லுறேன் உண்மை வாப்பட சனல்ல போறது அது ஒரு ஹைவே சுக்கத்துக்கு போற ஒரு ஹைவே அது யாரு உண்ம வாப்பா சும்மா சந்தோஷமா பார்த்து கொண்டிருந்தாலே நன்மை கூடும் பாப்பா வேற ஒன்று சந்தோஷமா பயிற்சி உண்மையோட உட்கார்ந்து ஒரு கோப்ப டீ குடிச்சுடுவோமே உமாவோட பயிர் கொஞ்ச நேரம் பேசுப்போமே உமாவோட பயிர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிக் கொண்டு பேசி ஹாஸ்பிட்டல் படுக்கிறதல்ல சும்மா பயிர் உம்மாவோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோமே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே அந்த பாக்கியத்தை இழந்துட்டா ரமதான் போனா அடுத்த ரமதான் வரலாம் அதை சந்திக்கலாம் ஆனா உம்மா வாப்பான்ற ஒன்றை இழந்துட்டா மருவத்திருப்பியது கேளாறு மருவத்திருந்தி வரமாட்டாங்க மிஸ்யூஸ் பண்ண வானம் மிஸ்யூஸ் பண்ண வானம் பிளீஸ் போன பஸ்க்கு கைகாட்டு வேல் இல்ல உப்புற ஞாபகம் ஒன்றும் செய்ய தேவையில்ல கைய தூக்கம் தேவையில்ல தக்மீர் கட்டவும் தேவையில்லை நிக்கோம் தேவையில்ல சும்மா ஆசையாக தீயோன்னு இப்படி உம்மாட ஊட்டுக்கு போய் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் புதுசே பேச முடிந்து பார்த்துக் கொண்டிருக்கிறதே அல்லாஹ் எனக்கும் அவளுக்கு சத்தியமாக்குவானா எங்களுக்கு அல்லா கைண்ட்னஸ் தருவானா பணிவு தன்மை தருவானா எனவே ரமதானுடைய மாதம் கிட்ட இப்ப பிளான் பண்ணுணும் ரமதானுடைய மாதத்தை பிளான் பண்ணுங்க என்ன செய்ய போறீங்க ஒரு ப்ரோஜெக்டீருங்க நான் என்ன செய்ய போறோம் எத்தனை மணிக்கு எழுந்தோனும் இதை டாக்குமெண்ட் ஆகும் மணி கெலும்போது என்ன செய்யணும் சகஜத்தை சொல்லுவோம் இதுலான்னுடைய மாதம் எழுந்துறோம் குறைந்த பட்சம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம் அல்லா எனக்கும் நசீபா கட்டும் அல்லா உங்களுக்கு நசீபா கட்டும் ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி நீங்க கேப்போதேதான் பிள்ளைகளுக்கு ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اهدنا الصراط المستقيم اللهم اهدنا الصراط المستقيم سجودك يا فيت بادم الله دعاء العرب لوضو حضرتك عمر بن عبد العزيز رحمه الله சொல்றாங்க நீண்ட நேரம் நிற்பதை விடவும் நீண்ட நேரம் நீண்ட துவா கேட்கிறது எனக்காக விருப்பம் சுஜோதேக்கொள்ள அழுக சத்தம் நிற்கிறேன் இந்த சத்தத்தை எங்களுடைய எங்க வாப்பாட கூடியவர் மகன் அழுகிறாரு வாப்பட காதல புலோட சத்தம் சட்டம் கலங்கிய நிலையில் பிளான் பண்ணுங்க நாள் பள்ளியில் கேட்பு சொன்னதுக்கு ஒரு சிக்னல் லைட் கூட ஜமாத் நேரம் தானாங்க இல்ல வரமாட்டாங்க பேசுவோம் முப்பது நாளைக்கு முப்பது நாள் கட்டாயம் சுமஹூடிய ஜமாத் பண்றேன் பத்து மணிக்கு போகணும் சரியா பத்து மணிக்கு போவேன் இவ்வளவு நேரம் தூங்குவேன் குரான் எப்படி ஓகுவேன் எங்க சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாங்கள் பிளான் பண்றது போல அப்படியே பிளான் பண்ணு என்ன செய்ய போறோம் உடுப்பு வாங்குற மாதம் அல்ல திருநாளைக்கு முந்தைய வாங்கிக்கோ நோபுக்கு முந்தைய வாங்கிடுங்க தேவையான உடுப்பாது நோம்பு நோம்புமா ஜனாபத்துடைய குளிப்பு குளிச்ச கிடைத்திமா மாதவிடாய் வந்துட்டு குளிச்சு நோம்பு பிடிக்கமா எங்க சின்ன புள்ள அவனா நோம்பு பிடிக்க ஆசைப்படுது அந்த புள்ளைய நோம்பு பிடிக்க சொல்லி ஆர்வம் முட்டேதுமா அன்புக்குரிய சகோதரர்களே முப்பது நாள் நோ நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பதுல நீத்து வைங்க இந்த நூத்தி ஐம்பது தொழுகையும் எங்க சொல்லணும் ஜருக்கு போனிகள் பெரிய பெரிய வியாபாரப்பட்ட பள்ளிக்கு வாங்க இஸ்தா இருக்கு நானாவுக்கு போங்க தாத்தாவுட்டு போங்க பிரச்சனை இல்லை தவிர போன கல்ச்சர்ல மாத்துங்க மாத்து கமர்ஷிய தேவையில்லை அரசியல் மேம்படுத்தப்பட்ட இஸ்தார தேவையில்லை அதையும் நாங்கள் பகிர்ந்து பள்ளிக்குள்ள கொண்டு வச்சு அவங்களுக்கும் அவங்களை வச்சு நோம்பு துறக்கிற ஏற்பாடு செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு கல்சரல் அதை நீங்கள் வேண்டியூ உட்காருடைய மாதத்தில் பக்கத்தில் உள்ள பண்ட இங்குள்ள கோயில் அங்குள்ள கொண்டு வந்து அது இல்ல தேவை கட்டாயம் செஞ்சுத்தான் செஞ்சு கொண்டு வரத்தை ஆரம்பிச்சு கொண்டு வாங்க நாங்க பணிங்கி போக வேண்டிய தேவை இல்ல நாங்க யாரும் இந்த நாட்டுடைய இறமைக்கு இந்த நாட்டினுடைய இறமைக்கு யாரும் நாங்க துரோகம் செய்யல நாட்டுல சிவ சந்தோஷமான ஒரு அழகான ஒரு பிரஜை எங்களுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய மன உறுதியோட நாங்கள் வாழப்பட போனோம் நாங்கள் கோலைகளும் அல்ல அதற்காக வேண்டி நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு ஹதீசுடைய கருத்துவே மாற்று மதத்தை காந்த சகோதரருடன் கலந்து வாழுவோம் கரைந்து போக மாட்டோம் என்ன செய்வோம் போக மாட்டோம் போக மாட்டேன் எங்கதான் கிளப் பண்ணி அல்ல அவங்களுடைய சேர்ந்தவன் அப்படியே இஸ்லாம் கரைஞ்சது மக்கள் இந்த சீன சேத்தனை கோப்பையில போட்டோம் போல சீனிய போட்டான் என்ன செய்ய சீரிய இருக்கேதா என்ன முஸ்லிம் நாலு பேர் சேர்ந்து நன்முஸ் சேர்ந்தா கொஞ்ச நாள் கோப்புதில்லை கலந்து வாழுவோம் கரைந்து போக மாட்டோம் நாங்கள் ரெண்டு செய்யக்கூடாது போவோம் என்று கலக்காமித்தோமே தான் நாங்கள் செஞ்சேக்கோங்க கரைஞ்சிடுவோம் என்றுக்கவே இல்லை சேரவே இல்லை அதுவும் தவறு கலந்தா நம்பிய கூடாது கரையவும் கூடாது நம்பி பாக்குவாராக சந்தர்ப்பத்தை தருவாராக இரண்டாவது அங்குக்குரிய சகோதரமே சிற்கி படியுங்கோ மசாயில படிங்கோ சட்டங்களை படியுங்கோ உளவாக்கத்துல போங்கோ உளவாக்களுடைய பணி இருக்கிறது சொல்லி கொடுக்கிறது இதே போலத்தான் அமளுக்கு மூங்கி தௌபா அமலுக்கு தவறு செஞ்சுட்டேன் செஞ்ச வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்ற இல்லை என்ன மன்னிச்சு எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நசீபாக்க இருக்கிறாய் தந்திருக்கிறாய் இதுல தவறு செய்ய மாட்டேன் மன உறுதிய வரவேற்போம் இந்த ரமதான சங்கைப்படுத்துவோம் இந்த ரமதானுக்காக வேண்டிய ஆயத்தமாகவோ ரமதானுடைய மாதத்தில் செய்யப்பட வேண்டிய முக்கியமான ரெண்டு அமல மட்டும் சொல்லிக்காட்டுற ஒன்று மாதம் என்ன மாசம் இது பலனும் புரான் வீடுகளில் புராண ஓதோ பள்ளியில குறான உதும் வாகனத்தில புறான ஒதுங்குவோம் விமானத்துல கொரான ஒதுங்குவோம் அஹமத்துல்லாஹி அலினி ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுள் மதினா மனோவாராவில மசித் நவீல அந்த அசாபு சுப்பா திண்ணை தோழர்கள் உட்காரக்கூடிய அந்த திண்ணீர் உட்கார்ந்து கொண்டுதான் ஹரீசுடைய பாடம் நடத்துவாங்க இந்த கபுருக்குள்ளவர் சொன்னார் இந்த கபருக்குள்ள யார் அடக்கப்பட்டிருக்கிறார் அவரு சொன்னார் அந்த பாட்டியம் கிடைச்சதுக்கு மட்டும்தான் ஆனாலும் அவளை பத்தி வந்திருக்கு மாதம் வந்துட்டா பாடம் நடத்த மாட்டாங்க பதினொரு மாசம் ஹபீஸ் பதினொரு மாசமா இமெயில் அடித்தோம் இமெயில் எழுதினோம் வேற என்ன செஞ்சோம் வாட்ஸ்அப்போம் வேற வைமரா அதை பார்த்தோம் எந்த மெசேஜ் இருந்தோம் எத்தனையோ மெசேஜ் அங்கு எங்கோரு மாசம் செஞ்சிட்டோம் ஆனா பதினொரு மாசம் குரானுக்கு ஒன்றும் செய்யலையே ஆத்துவம் குரானுக்குரிய மாசம்ல குரான் பழகறதுக்கு எத்தனையோ கிளாஸ்ல குரான் படிக்கிறதுக்கு குரான் ஓதுறதுக்கு எத்தனையோ நல்ல நல்ல கோசுலி யூத் வாலிபர்கள் ரமதாந்திய மாசம் எல்லாம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லா எங்களுக்கு முஸ்லீம் ஸ்கூலுக்கு ரமதானுடைய மற்ற ஸ்கூல்களுக்கு என்ன லீவும் கொஞ்சம் ஸ்கூல்களுக்கு சமகலே இன்னும் கொஞ்சம் இந்த நாட்டில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பாடசாலைகளும் இருக்கும் இந்த லீவு காலத்தில் என்ன செய்ய போக்கத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் பெரும்பாலும் பள்ளிகளுக்கு பக்கத்துலீப்பில் இன்டர்நெட் கதை என்ன இன்டர்நெட் கதை வெள்ளவத்தை பள்ளிக்கு பக்கத்தில் ரெண்டு மூடி நான் அன்பாக சொல்றேன் நான் ஒரு நாள் பேசிருந்தேன் ஒரு அந்த கடையில் ஆச்சரியமாக தெரியும் என்னைக்கு பிள்ளைகளுடைய தருவிய பரவாயில்லை பின்னால் இருக்கிறது சுண்ணத்தில பே யார சொல்வாரு கும்லத்தை பத்தி சாரத்தை கணக்கிங்காட்டுறது தரப்பா கட்டின இவர் தராது எப்போங்க வச்சுக்கோ கொழும்பு ஆறு சிக்ஸ் உள்ளது கில்லப்பன் மைலோ பிளேஸ் எத்தனை மசாஜ் என்று இருக்கோம் கஸ்டமசியாவது இதுல சும்மா சத்து உங்களுக்கு கஸ்டமசியாவது ஸ்கூல் போய் மசாஜில் போராணுவாப்பா என்ன மசாஜ் வாப்பாது ஒரு பேர் அது பேர் அங்கிருந்து வரக்கூடிய வெளியே போன மக்களுடைய ஒரு ஆம்புலக்கு ஆம்புல மசாஜ் பண்றால் இது செய்யலாம் கரத்திலே இல்ல ஆனால் ஒரு ஆம்பளைக்கு பெண்களும் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பியூட்டி சலூன் போறாங்க பியூட்டி சலூன் கூடுமா கூடுவே சமூகத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் துணை புரிவானாக கடைசியாக கடைசி பத்து தினங்கள் கிழக்குரிய தினங்கள் அந்த பத்து தினத்தையும் வேற எதிர்க்குமே பாதிக்கல வேற எதற்குமே பாதிக்கல நபி சொல்லுடைய வாழ்க்கையில பயரட்டி தாவத்துக்கு ஜிஹாதுக்கு அந்த பத்து நாள் தாவத்து இல்ல ஜிஹாது அந்த பத்து நாள் என்ன இல்ல சொல்லுங்களேன் தாவத்து இல்ல ஜிஹாது இல்ல அது தனி ஹல்வத்துடைய காலம் ஹல்வத் இல்ல தனிமை தனிமை மதினாவுடைய பள்ளியில ஒவ்வொருத்தருக்கும் ட்யூபே கடிச்சு கொடுத்தாங்க என்ன ஒரு கேட் போட்டு தனிமையில் கல்வத்தில் இருக்கிறது ஒரு வாழ்க்கையில் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு நாளில பத்தே பத்து நாள் எந்த அளவுக்கு சல்லா செல்லம் பள்ளி உள்ள இருந்தாங்க பள்ளிக்கு வெளிய போக விரும்பாமட்டாங்க ஆயிஷாவுக்கு சொன்னாங்க வந்து தண்ணியை கருவிப்போன் காலவாதி தன்மை நாங்க பலகுணம் நாங்க பலகுணம் மாஷ அல்லா இந்த நாட்டிலிருந்து சில உலமாக்கள் பயணம் வச்சிருக்காங்க சில ஊர்களுக்கு போறாங்க இன்விடேஷன் கிடைச்சி போகல இந்தியாவுடைய சில கிராமத்து அங்க போயிட்டு இந்தியாவுடைய மாலையிலும் ஒரு நாளை பள்ளி போயிட்டு வந்து எத்தனை கொண்டு போறது ஒரு மாசம் நடக்கிறது நடக்க மொபைல் போன் வணம் எஸ் எம் எஸ் இன்னும் பானம் பத்து நாளைக்கு என்ன நடக்க போறது நடக்க எல்லாம் நடக்கும் சரியா அல்லாஹ் கால எந்தள மூடாம இருக்கியம் என்னண்டா என்ன மன்னிச்சு யாரையும் கொறை சொல்ற நோக்கத்தில் சொல்ல இல்லை என்ற நாட்டுல சமதானுடைய சிறப்பு எத்தனை வருஷம் வாங்கிக்கிறது அம்சம் வருாயனூர் ரமபான் பண்டிகை ஹதீஸ்லா ரகத்துல ரமபானுடைய சிறப்பு லேலத்து மூணாவது சிறப்பு நான் எனக்கு ஒரு ஆட்சி நான் யாரையும் வல்லாகி கொற சொல்ற நோக்கத்துல சொல்லவில்லை நான் இவ்வளவு ஐம்பது வருஷம் ஏற்றாவுடைய சிறப்பை பத்தி நாங்க பேசுறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் முஸ்லிமீன் முஸ்லீம்களை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது மதீனாவுக்கு போனதிலிருந்து மௌத்து வரைக்கும் எந்த செல்லாம செய்து அந்த சுண்ணத்தை தூக்கி மக்கள் பெருகுக்கு பின்னால் போட்டார் நாளைக்கு நீ எங்க எடுப்பேன் சரி லீவ் ஆகட்டும் ஒரு பத்து நாள் கடைசி பத்துல நான் எடுக்க போறேன் எதுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் கனடாவில் வாலிபர்கள் அப்படிப்பட்ட சிபாக்குகளை படிக்கங்களை எனவே அல்லா சுல் அப்படிப்பட்ட பாக்கியங்களை மாசமாக மக்களாக நம் அனைவரையும் மாற்றி வைப்பானாக ரமதானுடைய வகுப்புகளை பத்தி சின்ன இன்ஃபர்மேஷன் உண்டு ரமதான்ல திங்கக்கிழமை வகுப்பு நடக்க மாட்டா என்ற அல்லா மீண்டும் தொடர்ந்து நடக்கும் காலத்துல என் மோஹருக்கு பிறகின் ஷால்மா மெல்லவத்த பள்ளியில உமர் அப்துல் அசீஸ் ரஹத்துடைய வாழ்க்கை வரலாறு ஹிஸ்டரி சீரா உமர் அப்துல் அசீஸ் ரஹ் அலகி அவங்கள பத்தி பேச இருக்கிறேன் கடைசி பத்து ரவலானுடைய கடைசி பத்து நாட்கள் அல்லாஹ் பொருதிக்கொள்வானாக பெரும்பாலும் தெங்கு வில பள்ளீரின் மொஹருக்கு புறா ஒவ்வொரு நாளும் பயன் நிகழ்ச்சி ஒவ்வொரு தலையங்கத்துல அதனுடைய பிளான் என்னென்ன தலையங்கம் பண்றத சகோதரர்கள் பொறுப்பானவங்க பப்ளிசிட்டி பண்ணுவாங்க அதையும் எட்டுக்கொள்ளுமோ மற்ற படைக்கு இன்ஷால்லா ரமதான்ல வேற எந்த ப்ரோக்ராமும் இப்போ வரைக்கும் இல்ல ஆனாலும் ரமதான் கொஞ்சம் ஷெட்யூலாக இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் முப்பது உளமாக்கள் உடைய ஒரு கேம்பிங் நடக்குது இந்த ரமபான்ல நாப்பது உளமாக்கள் உருடைய கேம்பீன் கொண்டு நடக்குது இன்ஷால்லா கண்டியில பதினஞ்சு நாளும் இரண்டாவது பதினஞ்சு நாள் இன்ஷால்லா டெஹ்வில் பள்ளியிலையும் அதுல சில முக்கியமான இளம் உலமாக்கள் பாஸ் அவுட் ஆன உலமாக்கல் இளம் அதாவது பாஸ் அவுட் ஆகி வந்து அவங்களுக்கு தேவையான ஐடி மீடியா போன்ற தலை இங்க அது இந்திய துறையில அதில் அதிலுள்ள ப்ரொபஷனல்ஸ் கொஞ்சம் பேர் முன்னுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒண்ணு செய்யணும் இதுல ஒரு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ற முன்னுக்கு வந்து ஒரு நூத்தி ஐம்பது உலகேஷன் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு இன்டர்வியூல யாரும் இருக்கக்கூடிய நாற்பது பேரை புரட்டி எடுத்து அவர்களுக்கான ஒரு கேம்பிங் நடக்குது தயவு மிக பணிவாக வேண்டிக் கொள்றேன் அது சக்சஸ் ஆகிறதுக்கும் நல்ல பிரயோசனமான ஒரு இவெண்ட் ஆக இருக்கிறது ஆகிறதுக்கும் துவாசையும் அதுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட ஆக வைக்கிறேன் அவர்களுடைய அதாவது பிரெட் நோம்பு துறக்கிறதும் நோம்பு பிடிக்கிறதும் அன்னைக்கு நாளுடைய லெக்சர்ஸ் இருக்குரிய பீஸும் என்றால் நன் முஸ்லீம் லெக்சர்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க அதே போல சில பீல்ட் லிஸ்ட் இருக்குது இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தால் எவரேஜ் போர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உடைய செலவு இருக்குது யாருக்கு சரி ஸ்பான்சர் பண்ண விருப்பம் ஒரு நாள் உடைய செலவு சாரி யாருக்காவது அப்படிப்பட்ட விருப்பம் என்றால் என்னோட பிரதர் இல்ஹாம் இருக்கிறாரே இல்ஹாமிடத்தில் கண்டாக்ட் பண்ணுங்க அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார் இன்ஷா அல்லா நாங்கள் இருபத்தி பேர் தான் அதுக்கு தேவை முப்பது பேர் தேவையில்லை முப்பது நாளும் இல்ல கூட யாரும் தந்திடவும் வேண்டாம் அவ்வளவுக்குள்ள வந்தால் அதை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் அல்லா யார் யாருக்கெல்லாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி சொல்றேன் அந்த விஷயங்களையும் கருத்தில கொண்டு செயல்படுவோம் அல்லாஹ் அனுமதி நம் அனைவருக்கும் துணை புரிவானாக அவர்கள் அவருடைய நம்பர் வந்துட்டு நோட் டபுள் அவங்களுடைய சமந்தப்படுத்தி அல்லா சுலான் நல்லவை கேட்டு அமல் செய்ய துணை பிரிவானா நெக்ஸ்ட் வீக் இல்ல ரெண்டாம் வாரம் ஜும்மா இன்ஷால்லா வெள்ளவத்த பள்ளி மூணாம் வாரம் ஜும்மா ரமதானுடைய மூணாம் வாரம் மூணாம் வாரம் ஜும்மா இன்ஷால்லா நிமல் ரோட்ல ரமதானுடைய நாலாம் வாரம் ஜும்மா இன்ஷால்லா டெல்லி பள்ளியில நடக்கும் அல்லா சுலான் நல்லவேகளை அமழ்ச்சிய கூடிய பாக்கியத்தை நன்றி فحببنا ربنا تقبل منا انك انك العليم علينا عند التواب يا الله ே நம் அனைவரையும் يا الله நாங்கள் பாவிகள் நாங்கள் வாக்கு மீறக்கூடியவர்கள் يا الله மீறிவிட்டோம் யாழ்லா எங்களை மன்னித்துக் கொள்வாயா எங்களை மன்னித்துக் கொள்வாயா எங்களை மன்னித்துக் கொள்வாயா யா சென்ற ரமதானுக்கு பிறகு நாங்கள் எங்களை மாற்றிக் கொள்ளவில்லை யா அப்படி இருந்தும் இன்னமொரு ரமதானே எங்களுக்கு தந்திருக்கிறாய் யாழ்ல நாங்க செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் யாழ்மா இந்த ரமதானே பொருதி கொள்வாயா இந்த ரமதானே கபூர் சீவாயா இந்த ரமலானை பாக்கியங்களை அடைந்த கூட்டத்தில் எங்களையும் ஆக்கிவிட்டாய் யாழ்லா ரமலானை தேக ஆரோக்கியத்துடன் யாழ்லா ஆகியத்தான வாழ்வுடன் யாழ்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாழ்லா எந்த கஷ்டமும் இல்லாமல் யாழ்லா எந்த நோயும் இல்லாமல் யாழ்லா சரீர சுகத்துடன் யாழ்லா இந்த ரமலானை முடிக்க துணை புரிவாய் சோதிச்சிடாதே சோதிச்சிடாதே அல்லா சோதிச்சிடாதே ஆல்தான் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில யார்தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யார் பயங்கரமான நோய்கள் யார் யார் நோயாளிகளுக்கு சரீர சமத்தை நசைமாக்கிறா ஆபிகத்தான வாழ்வு நிசைப்பாக்கிறா ஆபிகத்தான வாழ்வை நிசைப்பாக்கிறார் தங்கள் சோதனைக்கு தகுதியற்றவர்கள் யார் தான் எங்களை சோதிச்சிட சோதிச்சிடா யார் யாரெல்லாம் சிறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார்லாம் குடும்பங்கள் எப்படி இருக்கும் யாருடைய பிள்ளைகளுடைய மன நிம்மதியை நசீமாக்கிடுவாய்க்கா அவர்களுக்கு சௌபாவை அசிமாக்கிடுவா அவர்களுக்கு சௌபாவை கசியமாக்கிடுவாய்க்கு சௌபாவை கஷ்டமாக்கிடுவாய்க்கா யா நீ பெருந்திரம் ஆவிகளை எல்லாம் மன்னித்து இருக்கிறாய்மா நபியை கொலை செய்ய வந்தவரையும் மன்னித்திருக்கிறாய் நவீனு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாழ்மா யார் யாரெல்லாம் சிறையில் இருந்து கொண்டிருக்கார்கள் யாழ்மா அவளுக்கு சௌபாவை நம்பி பாக்கியால் நம்பிமாக்கியால் ஆவியத்தான வாழ்வை நம்பி வாக்கியால் வாழ்வை நசீமாக்கிதான் ாரோடர்களை பிரகாசமாக்கிளை திருப்பி வரபாஷ்டர் சபையை வீணாக்கினாரியால் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயா யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக கை எழுந்திருக்கிறார்களோ அனைவருடைய தேவைகளையும் ஆஜத்தைகளையும் பூர்த்தி செய்வாயா கடல் இல்லாத வாழ்வை நசைமாக்குவா கடல் இல்லாத வாழ்வை நசைமாக்கிறார் யாரும் மக்கள் தேவையாக்கினாரியால் இந்த கையை யாரும் நீட்டாம சாகிறார்களா எல்லா கர்மங்களுக்கும் உதவி ரகமாக்கிடுவா நலவர்களுக்கு நீ சொந்தக்காரன் பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் ஞாபகம் என்ன பிள்ளைகளுக்கு நீயமானவன் யாருளா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யாழ்வா எங்கட கண்களை குளிர் வைப்பாயா எங்கட சர்க்கலイク குலைவைப்பாயா எங்கட மௌத்லஹக்கிவிப்பாயா சந்தோஷமான மௌத்தி நசீபாகிடுவ எங்கட துஆதே ஹலக் কবூல் ஷிவாயா எங்கட சகோதர சகோதரி பிரதிக்குல்வாயா யா அல்லாஹ் ஹஜ்ரல்லாஹ் வபரக்கத் அக்ர முஸ்லிம்களுக்கு maafiyat தான ஆரோக்கியமா வாழ்வ நசீபாகிடுவ எங்கட துஆக்களி কবூல் ஷிவாயா துஆக்களி கபூல்வாயா துஆக்கரே சுகுடுவாயா துஆக்களி கபூல்வாயா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் நபி அல் உமீ வஆலிஹி வஸஹ்பிஹி ஸல்லல்லாஹு அஹ் மோக்சர்ஸ் விச இட எஸ் எல்